வணக்கம் நற்றினியின் சரித்திரம் தொற்ற சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று டிசம்பர் மாதம் பதினோராம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் கிபி ஆறுநூற்றி முப்பதாம் ஆண்டு பத்தாயிரம் போர் வீரர்களுடன் முகமது நபி மக்கா நோக்கி சென்றார் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவின் மிக பழமையான பொது பல்கலைக் பல்கலைக்கழகம் வட பல்கலைக் பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு இந்தியானா ஐக்கிய அமெரிக்காவின் பத்தொன்பதாவது மாநிலமாக இணைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தற்போதைய உக்ரைன் அப்போதைய ரஷ்யாவின் கீவ் நகரில் தொழிலாளர்களின் கிளர்ச்சி சுலியாவுக்கா குடியரசு உருவானது ஆயிரத்தி ஏழாம் ஆண்டு நியூசிலாந்தின் நாடாளுமன்ற கட்டிடம் முற்றிலுமாக தீக்கு இரையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதலாம் உலக போரின்போது பிரிட்டிஷ் தளபதி எட்மன் அலென்பி என்பவர் ஜெருசுலம் நகரை நடந்து சென்றடைந்து அங்கு இராணுவ சட்டத்தை பிறப்பித்தார் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மணிக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆஸ்திரேலியா கனடா அயர்லாந்து நியூசிலாந்து தென்னாப்பிரிக்கா ஆகிய காலணி நாடுகள் தங்களது முழுமையான அரசியல் அமைப்புகளை பேணும் சட்டம் மூலம் வெஸ்ட்மின்ஸ்டர் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு எஸ்டோனியா தலைவர் ஜான் ஆன்வெல்ட் ஸ்டாலின் என்பவர் ஆட்சியாளர்களால் கைது செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு இத்தாலி உலக நாடுகள் சங்கத்திலிருந்து வெளியேறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இரண்டாம் உலக போரின் போது பேல் துறைமுக தாக்குதலை அடுத்து அமெரிக்கா ஜப்பான் மீது போரை அறிவித்தது இதனை தொடர்ந்து ஜெர்மனி இத்தாலி ஆகிய நாடுகள் அமெரிக்கா மீது போரை அறிவித்தன இதே போலந்து ஜப்பான் மீது போரை அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம் யூனிசெப் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு ஷே குவேரா ஐக்கிய நாடுகள் பொது சபையில் உரையாற்றினார் இவர் உரையாற்றி கொண்டிருந்த போது ஐநா கட்டிடத்தின் மீது சிறிய குண்டு தாக்குதல் இடம்பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு எல் செல்வடோரில் இராணுவத்தினர் உள்நாட்டு போரின் ஒரு கட்டமாக கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் பொதுமக்களை கொன்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு அல்பேனியாவில் மாணவர்கள் மற்றும் தொழிலாளர்களின் போராட்டங்கள் ஆரம்பமானது இதுவே காலப்போக்கில் அல்பேனியாவில் பொது உடைமை வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு ரஷ்ய படைகள் செச்சென்யாவில் ஊடுருவ ரஷ்ய அரசு தலைவர் போரிஸ் எல்சின் ஆணையிட்டார் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு சீனா உலக வணிக அமைப்பில் இணைந்தது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அப்பல்லோ பதினேழு நிலாவில் இறங்கியது இதுவே நிலாவில் இறங்கிய ஆறாவதும் கடைசியுமான அப்பல்லோ திட்டமாகும் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு சுப்பிரமணிய பாரதியார் தமிழக கவிஞர் ஊடகவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு திலீப் குமார் இந்திய நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஓஷோ இந்திய மெய்யியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிரணாப் முகர்ஜி பதிமூன்றாவது இந்திய குடியரசு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு எம் சந்திரசேகரன் தமிழக வயலின் வாய்ப்பாட்டு கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜான் கேரி அமெரிக்க அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கத்ரி கோபால்நாத் தென்னிந்திய சக்சஃபோன் இசைக்கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிரசந்தா நேபாள பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரகுவரன் தமிழக நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு விஸ்வநாதன் ஆனந்த் இந்திய சதுரங்க வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஆர்யா தமிழ் திரைப்பட நடிகர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஹண்டி பேரின்பு நாயகம் இலங்கை தமிழ் கல்விமான் சமூக சேவையாளர் அரசியல்வாதி இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நானி பல்கிவால இந்திய அரசியல் சட்ட நிபுணர் பொருளியல் அறிஞர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு எம் எஸ் சுப்புலக்ஷ்மி கர்நாடக இசை பாடகி இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மரியோ மிராண்டா இந்திய ஓவியர் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ரவிசங்கர் இந்திய சித்தாரிசை கலைஞர் இந்நாளின் சிறப்புகள் புர்கினோ பாசோ நாட்டின் குடியரசு தினம் என்று மேலும் சர்வதேச மலைகள் தினம் ஹில்ஸ் சர்வதேச மலைகள் தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே